நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணியிருக்கிற தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக அந்த மிக சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிவியல் முன்னேற்றங்களின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம் கடவுளால் உயிரணுக்கள் உருவாயிற்று என்பதை இன்று மறுக்கிறது இந்த அறிவியல் முன்னேற்றம் நம் பரிசுத்த வேதமும் இதை ஆதியிலேயே விசுவாச துரோகம் முந்தி நேரிட வேண்டும் என்று தீர்க்க தரிசனமாய் திட்டமாய் நிரூபித்திருக்கிறது இந்த கடைசி காலத்தில் கிறிஸ்துவ வாழ்க்கையில் வருகிற அநேக உபத்ரவங்களை அனுபவிக்கிற பிரியமான தேவ பிள்ளைகளே போராட்டமான சூழ்நிலையில் திக்கத்து நிற்கிறீர்களா திடமாயிருங்கள் இந்த தேவ செய்தி உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி உங்கள் கண்களை தெளிவாக்கி நல்ல ஆலோசனைகளை உங்களுக்கு வழங்கும் என்று முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறோம் தேவ செய்தி அளிப்பவர் புதிய கத்தராகியேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் ஆகையால் எந்த சூழ்நிலையிலும் கலங்காமலும் பயப்படாமலும் புலம்பாமலும் தைரியமாயிருப்பீர்களாக ஆமேன் தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மை மூன்றாவதாக மறுபடியும் நாம் இந்த வாரத்தின் முதல் இந்த பிரசுத்த நாளிலும் தேவனுடைய திருச்சபையாய் தேவனுடைய சரீரமாய் தேவனாய கருத்தர் இழந்துகள் இருக்கிற தமிழை ஸ்தலத்தில் நாம் கடந்து வந்து ஆண்டு வரை ஆராதிக்க முடியாத மறுபடியும் பெற்றுக்கொண்டதற்காக ஆண்டு வரை நாம் துதிப்பமாக அது இலவியாக நிர்பந்தமான இந்த பூமியில் நாம் வாழ்கின்றோம் நாம் ஒரு ஆவிக்குரிய பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய பயணத்தில் அவர் யார் யார் யார் யார் யார் யார் முன்னேறுகிறார்களோ அவர்களுக்கு சத்துரு தீவிரமாக தன்னுடைய புயலை எழுப்புகிறதை நாம் இந்த நாட்களிலே காணுகின்றோம் இதில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை பற்றியதான தேவ செய்தியை இந்த நாட்கள் சுருக்கமாக கேட்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆவிக்குரிய பயணத்தில் நமக்கு ஒரு கருவி தேவன் கொடுத்திருக்கின்றார் அந்த நாட்களில் காலால் படை யுத்தம் செய்யும்போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அம்பும் வில்லும் கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருந்த அதை வைத்துக் கொண்டு அவர்கள் யுத்தம் செய்வார்கள் தடுத்துக் கொள்வார்கள் என்று நாம் காணுகிறோம் அதை ஆறாம் அதிகாரம் வாக்கியத்தில் போது அமைத்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நின்று என் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை நமக்குள்ளே ஆழமாக இருக்க வேண்டும் கர்த்தர் நம்ம இருக்கிறபடியா பொருளாங்கிற அம்புகள் ஏவுகணைகள் என்னை ஒன்றும் செய்யாது என்ற இருக்க வேண்டும் இப்படி புயல் எழும்பும் போது இப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது ஐயோ இதுல விழுந்து விடுவேன் முடியாது இதோட நம்முடைய வாழ்க்கை முடிந்தது என்று எண்ணுகிற எண்ணுகிறவர்களை சத்து ஈஸியாக அந்த சூழ்நிலையில் அவன் அக்னியாஸ்தரங்களை எய்கின்ற ஏவுகின்ற அதாவது அள்ளி வீசுகின்ற அந்த நேரத்தில் தேவனுக்கு விசுவாசம் என்ன கேளுக்கும் அந்த ஆதிகாலத்தில் யுத்தங்கள் செய்யும் போது கேடயம் என்று ஒன்று வைத்திருப்பார்கள் அங்கிருந்த எதிராளி அம்பை எய்யும் போது அந்த கேடயத்தில் ஒன்று தடுத்துக் கொள்வார்கள் இப்படித்தான் நாலு மக்கள் சுற்றி சுத்தி அந்த கேடயத்தை ரவுண்ட் அடித்து பிடிப்பார்கள் படாதபடி தங்களை காத்துக் கொள்வார்கள் என்று நாம் காணுகிறோம் திருசுராமி கேள்வி எழுதும் போது ஒன்று தர்சுமிக்க ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது அவர் இன்னும் கொஞ்சம் விசுவாசத்தை பற்றி விரிவாங்க சொல்லுங்கிறது நாம் இங்கே பார்க்கிறோம் வாசிக்கலாம் சுவாசம் அன்பு என்கிற மார்க்கோசத்தையும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த சுவாசத்தினால அதாவது நம்முடைய மாற்று அதாவது முக்கியமான பால் காணுகிறோம் ஆராய்ச்சி உண்டாக என்ன செய்வது என்ற அவிசுவாசும் போது அவன் அங்கிருந்து செய்கிற காரியத்தில் தோல்வடைந்து போகிறான் செய்ய முடியாது எங்க இருந்து அடித்தாலும் சுவாசம் எனக்கு கிடைத்து படிக்கிறான் ஒரு தீவிரமான கிரி என்ன என்றார் அதாவது நம்முடைய விசுவாசத்தில் நம்ம பலகீனப்படுத்த முடியாத இந்த காரியத்தில் நாம் எப்படி சால்வ் பண்ண முடியும் முடியாதோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு அது இருக்கும் அந்த இடத்தில் மேற்கொள்ள முடியாது என்கிற விசுவாசம் என்ற பிடித்துக் கொண்டவர்களாக நிற்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது அதில் ஓடிவிடக் கூடாது தோல்வியடைந்து உட்கார்ந்துவிடக் கூடாது நின்று அவைகளை சாதிக்க வேண்டும் அது நிச்சயமாக நான் வெற்றி பெறுவோம் தோல்வி அடையமாட்டோம் மறைவிடமாக கோட்டையாக துருகமாக நமக்கு அவர் கூடார்களாக இருக்கின்றார் ஆன அப்படினால வேறு பிள்ளைகள் விசுவாசத்து தொய்ந்து போகாதபடி தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறபடினால ஆண்டவர் சோதனை அந்த கிறிஸ்து ஒளிப்படக்கூடிய காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றது அந்த கிரிஸ்து வருகிறதற்கு முன்னால் இந்த லோகத்தில் என்ன நடக்குவா சுவாச துரோகம் ஏற்படும் என்று எழுதியிருக்கிறது அவர் இப்படி அந்த வேலை செய்கிறார் அவன் வருகிறதற்கு முன்னால அவனுடைய தூதர்களை அவனுடைய ஆட்களை இந்த பூமியில அனுப்பி தேவனுடைய பிள்ளைகளை தொந்தரவு பண்ணி நெருக்கடிகளை கொடுத்து அவளுக்கு அவிசுவாசப்படக்கூடிய அளவுக்குள்ள கிரிகளை நடப்பித்து தாக்குதல் அவன் தன்னுடைய தூதர்களை அனுப்பியிருக்கிறான் எப்படி சுவாமி இந்த பூமிக்கு வருகிறதற்கு முன்னால் முன் தூதனாக அனுப்பி அவருடைய வருகைக்கு வழி ஆயத்த பண்ணும்படியாக சொல்லி இருந்ததோ மனம் திரும்பத்தை அவருக்கு பிதாவாக கற்றுக் கொடுத்து அவர் வந்து மனம் திரும்புவது ஏதோ வருகிறார் ரிட்சகர் வருகிறார் என்ற செய்தியை அறிவிக்கன் யோவான் இந்த பூமிக்கு வந்தார் அதே ஒன்று அந்த கிருஸ்தரப்போகிறார் இன்று பெரிய பெரிய வேத பண்டிகர்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால் முதலாவது எஸ் கிறிஸ்துவார் இரண்டாவது அன்பு கிறிஸ்துவருவார் என்று போதிக்கின்றார்கள் அதாவது அப்படி என்றால் கடைசி எக்ஸாம் கடைசி பரீட்சை இல்லை கடைசி ஒரு பரீட்சை இருக்கிறது அதில் வெற்றி பெறுகிறவர்கள் தான் அங்கே பரிசை பெறுவார்கள் மற்றபடி பெற முடியாது அதிகாரம் மூன்றாவது வாக்கியத்தை ஒருவர் விசுவாச துரோகம் முந்திர ஏற்படும் கேட்டிருமனாக பாவரிசனாக வெளிப்படுவான் வெளிப்பட்ட பிறகுதான் வருகை இருக்கும் ஒருவரும் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாக ஒருவன் உங்களை மோசம் போக்காத விசுவாச துரோகம் முந்தி விசுவாச துரோகம் முந்தி நேரம் மகனாக பாவ மனுஷன் வெளிப்பட்டால் விசுவாச துரோகம் முந்தின அப்புறம் பாவ மனுஷன் பித்தி வழிபடுவார் அவன் வருகிறதற்கு முன்னால மக்கள் மேல் உள்ள அந்த விசுவாசத்தை எடுத்து போடுவார் விசுவாசத்திலிருந்து அவர்களை விளவழிப்பார் பற்பல காரியங்களை அடையாளங்கள் செய்திகளை வைத்திருக்கிறுவாசத்தில் மக்களை விழுந்து போக செய்வது அன்பு கிறிஸ்து வேலைக்கு முன்னால் விசுவம் ஏற்படும் அதற்கு பிறகு வெளிப்பட்ட வருகோ வைத்துக் கொள்ள வேண்டும் அதாவது என்றால் அந்த பரீட்சையில் நிற்கிறவர்கள் தான் அந்த முச்சரை தணிக்காதவர்கள் தான் அந்த நாளிலே அதாவது சுவாசத்தை மரணம் ஏற்படுகிறதா இருந்தாலும் அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுக்கின்ற அந்த சுவாசத்துல நிற்கிறவர்கள் அதில் நிலைத்திருக்கின்றார்கள் எழுதியிருக்கிறது ஒருவனும் உங்களை மோச போக்காத எச்சரிக்கையா இன்றைக்கு வருவார் நாளைக்கு ஒருவாறு போகிறார் என்றால் நம்பாதீர்கள் எங்களுக்கு வந்த ஒரு நிருப்பம் கூட வந்தாலும் கூட ஏசு கிறிஸ்து வருவதற்கு முன்னால் அந்த கிறிஸ்து வர வேண்டும் அந்த கிறிஸ்துவர் வெளிப்படுவதற்கு கத்ரா அந்த நாள் வராது என்று வேதம் சொல்லுகின்றது ஹலைய இல்லையா இல்லையிலா ஒண்ணுல இருந்து ஒன்னு சேர்த்து வாசிக்க போகும் அன்றியும் சகோதரரு கத்தராகிறிஸ்து வருகைய நல்லா கவனித்துக்கொள்க அந்த நாள் என்றால் இந்த நாள் நம்முடைய கர்த்தராக வருகையையும் சேர்க்கப்படுவதை குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்வதில் சேர்க்கப்படுவதை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால் ஆவிய நாளாவது வார்த்தையினாலும் ஆவியின் எனக்கு ஒரு ஆவியும் பேசிச்சது கத்திரித் திதி வரப்போகிறார் என்றால் நம்பாதி ஒரு ஆவிய நாளாவது வார்த்தை நாளாவது வந்ததாக தோன்றுகிற ஒரு மாதிரி வந்ததாக சமாயிருக்காக சொல்லப்பட்டால் சமயமா இருக்கிறது சொல்லப்பட்டால் வருகை அவருடைய வழிபடுதல் இப்பொழுது நிறைவேற வேண்டியது இருக்கின்றது அடையாளங்களை கொடுத்திருக்கிறார் வருகை இருக்கும் அருமையான கட்டுரை பிள்ளைகளை என்ன பார்க்கிறோம் என்றால் அந்த வருகிறதற்கு முன்னால் பூமியிலே விசுவாச துரோகம் ஏற்படும் மனுசுகுமார் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ என்று எழுதிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கால அளவுக்குள்ள அருமையான நடந்தாலும் அமிழ்ந்து போகிறது இல்லை பேச நடந்தார் நடுக்கடல்ல நடந்தார் அவரை பார்த்து அவரை போல இவரே நடந்தார் சூழலைகளை உலகத்தை ஐயோ இந்த கொந்தளிப்பில நாம் தப்பு எண்ணம் வந்தவுடனே சமுத்திரம் இக்க ஆரம்பித்தது அற்ப விசுவேன் அற்ப விசுவாசம் இருக்கிறது பலகீனமான விசுவாசம் இருக்கிறது பெரிய விசுவாசம் சின்ன விசுவாசம் இருக்கிறது அவரத்தில் இருக்கவில்லை விசுவாசத்தில் பெரிய விசுவாசம் அளவு இருக்கின்றது நமக்கு இன்று கற்றுடைய வார்த்தை திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால் அதாவது விசுவாசத்தில் நான் என்ன செய்வது நமக்கு ஒரு கேடயம் வாழும்போது எழும்பினாலும் அம்பு எழுதாலும் அல்லது லட்சம் தீய எண்ணங்களை நமக்குள்ள புகுத்துவதற்காக உலகமான காட்சிகளை நமக்கு கொண்டு கொடுத்தாலும் காட்டினாலும் அதுக்குரிய சூழ்நிலைகளை உருவாக்கினாலும் என்ன செய்ய வேண்டும் அது நம்மை வந்து அணுகாதபடி விசுவாசையை வைத்துக் கொள்ள வேண்டும் வைத்தவைகளை தடுத்து மேற்கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடி நான் அப்படினால அந்த வருகிறதற்கு முன்னால் அவன் வருகிறதற்கு முன்னால் இங்கே விசுவாச துரோகம் ஏற்படும் ஆனப்படினாலும் அருமையான கட்டிட பிள்ளைகளை விசுவாசம் என்றும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் விசுவாசம் என்றும் அதாவது நம்மை தாக்க வருகிற மார்க்கவசத்தை நாம் தரித்து தரித்துக்கொ வேண்டும் என்கிற நம்பிக்கை நமக்கு ஏற்பட வேண்டும் என்று சொல்லுகிறதற்காக சொல்லுகிறார்கள் தெரியுமா சத்தே பேரும் நம்மளால கடந்து வர முடியாது இந்த அவமான சொற்களை கேட்க முடியாது இந்த நெருக்கத்தை தாண்ட முடியாது என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் அருமையான கச்சுரை பிள்ளைகளை நம்முடைய சுபாசத்தை நாம் தேவின்ற சமூகத்தில் நான் தூக்கி பிடிப்போம் ஹலே ரோய்யா சத்துருக்கு எதிராக இந்த விசுவாச கேடை நாம் காட்டுவோம் அதற்குறவாக அதாவது தடை அவரை எழுகிற அம்புதிலே நம்மை தாக்காமல் இருப்பதற்கு அவைகளை நாம் தடையாக பயன்படுத்திக் கொள்வோம் விசுவாசம் தேவனுக்கு மயுமை உண்டாவதாக விசுவாசம்தான் நமக்கு முக்கியம் அந்த விசுவாசம் என்னும் கேடயத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார் அதை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறபடினால ஆண்டவரை நான் சோத்திருக்கிறேன் தேவனுக்கு மழை எவரையர் கிடைந்திருந்தாவதாக இவரையே பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வசனங்களை நான் வாசிக்கிறான் விசுவாசத்தினாலே தான் பெரியவனான விசுவாசத்தினாலே மோசே தான் பிரிவன் அனுபவது குமாரத்தின் மகன் என்னப்படுவது பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷ அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிரு மோசைக்கு ஒரு தேவ தரிசனம் உண்டாயிருந்தது ஒரு தேவ தரிசனம் உண்டாயிருந்தது உலகத்தில் அதனால் வெறுக்க முடிந்தது அவருக்கு ஒரு பலன் தேவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது என்கிற விசுவாசத்தை அவர் பெற்றிருந்தார் அதாவது இனிவரும் எகித்தி அனுபவிப்பதை பார்க்கலாம் சேர்ந்து துன்பத்தை அனுபவிப்பதே பெரிதன்று பாதை அதாவது என்ன நினைக்கிறாங்க வீட்டுல ஒரு போராட்டம் புதால் போராட்டமாக இருக்கிறது ஏதாவது கொடுங்க ஐயா கொடுத்துறதுல இருந்து விடுதலை கொடுங்க நான் பணம் தான் கேட்கிறார் போலன்னு சொல்லி நாங்கள் பணம் கொடுக்கிறவர்கள் அல்ல நாங்கள் அதாவது எந்த பெரிய போராட்டமோ பிரச்சனைகள் இருக்கின்றாலும் அதுலேருந்து அவர்களை விடுவிக்க கற்றுடைய வல்லமை தயவம் பெற்றிருக்கிறோம் இல்லை நான் பணம் கேட்கல வீட்டில் ஒரே போராட்டமாக இருக்குது அதை நீக்குவதற்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டார் கொடுக்கிறது இயே தருகின்ற ஏற்றுக் கொள்ளுங்கள் அவள் உங்களுக்கு மறைவிடமா இருப்பாள் நான் உறங்கிவிட்டாலும் தூங்கிவிட்டாலும் ஆண்டவர் நம்ம கவனமாக இருக்கிறார் பம்பாயில் இருக்கும் போது ஒரு வெளிப்படுத்தல் உண்டானது வள்ளியூர் ஆலயத்தில் திருடுவதற்காக முயற்சி செய்யிறார் அப்போ கதவுகளுக்கு தாழ்பால்லாம் கிடையாது தாழ்பால் போட கூட நமக்கு வசதி கிடையாது அப்படி தான் இருந்தது ஒரு ஸ்டூலை வைத்து இப்படி சாத்தி வச்சிருக்கோம் உள்ளே ஒரு பழைய ஸ்டூல் உண்டு அழைத்து வைத்திருக்கணும் அப்படித்தான் அந்த ஊழியம் நடந்தது அப்படி இருக்கும்போது அங்கே இருந்து கடிதம் தானே கடிதம் எழுதப்பட்டது கடிதம் அங்கே அந்த நாளிலே இங்கே மூன்றாவது நாள் வந்து கிடைக்கும் பாம்பேயிலிருந்து கடிதம் போட்டான் அப்போ அங்கே அந்த கடிதம் அந்த நாளில் இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அப்புறம் அவன் பின்னால் எங்களுக்கு எழுதி அந்த ராத்திரியில் ஒரு கடல திறடன் வந்திருக்கிறான் வந்து அந்த ஒரு ஆண்டாவது கொஞ்சம் உயரமாக இருக்கும் அந்த தூண் பக்கத்தில் வந்திருக்கிறான் மேலே படியில் ஏற முடியாது ஏறும் ஏற முடியாது ஏன்னா பாசெல்லாம் தூங்கிக்கிட்டாங்க ராத்திரி முடிச்சிருக்க மாட்டாங்களே கதவு கிடையாது தலைமை எல்லாம் திறந்துடும் இவ்வளவுதான் அங்கே ஒன்று அப்படி அங்கே ஒன்று திறனுக்கு ஒன்றும் கிடைவது செய்யாது இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் அதாவது அவன் உள்ளே ஏற முடியாத அளவுக்கு தீமை செய்ய முடியாத அளவுக்கு ஆண்டவர் அவரை கட்டி போட்டார் காலையிலும்ழ்காட்டுற மாதிரி சுத்தி அதுல நின்ற இடம் பள்ளமாகவே கிடந்திருக்கிறது இவர் வெளியே வந்த உடனே கச்சனை கட்ட விழுத்து விட்டார் ஓடு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேவனை நம்பி இருக்கின்றோம் தாயார் நற்போதனை கொடுத்திருந்தார்கள் நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் நம்முடைய ஜனங்களுடைய பெருமை என்ன மேன்மை என்ன மகனே அதாவது எகிர்ந்துள்ள எகிர்ந்துள்ள அதாவது பாவ இன்பங்களை நீ விரும்பாது என்று சொல்லி கொடுத்திருந்தார்கள் அந்த விசுவாசத்துல இவர் வல்லவனாக மாறியிருந்தார் இப்ப நமக்கு போதனை கிடைக்கிறது இந்த போதனை நாம் பிடித்துக் கொண்டு அப்படியே விசுவாசிட்டு அப்படியே நடக்கும் என்கிற எண்ணமுடையவர்களாயிருந்தால் அப்படியே நடக்கும் வரப்போ அவைகளெல்லாம் திறந்துவிட்டு தேவ ஜனங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது அறிந்திருந்தார் ஒரு வாழ்வு இருக்கிறது என்கிறதை தெரிந்து கொண்ட அப்படினா விசுவாசத்தில் அவர் பெரியவரானார் இல்லையா விசுவாசத்துல பெரியவரானார் உடம்புல அவர் வாலிவன் தான் அது இளமையதுதான் விசுவாசத்துல பெரிய ஆயிட்டார் அறிவுடையோ இல்லாதவர்களோ நாம் சுவாசிக்கிற கர்த்தர் இன்னார் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு அவரை பற்றிக் வேண்டும் என் நிலையிலையும் அவர் என்னை கைவிட மாட்டார் என்கிற அந்த நம்பிக்கையோடு நாம் காணப்படுவோமானால் உலோகத்தில் பெரிய மனிதர்களாக மாறி விடுவோம் கத்தனமையை பெரியவர்களாக ஆக்கி விடுவார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் இது கடையில் மோசிக்கு என்னென்ன புடமிடுதலாம் வந்து பாருங்க இவ்வளவு பெரியவர் மனிதர் ஆடுமேக்கிற தொழிலுக்கு அவர் போய்விட்டார் என்று நான் பார்க்கின்றோம் அவர் எவ்வளவு பெரிய துன்பங்களை இந்த வாழ்க்கையில் விசுவாச வாழ்க்கையில் அனுமதித்தார் அனுப்பினால இந்த விசுவாசத்தில் வந்து கொண்டிருக்கிற நமக்கு அப்பப்போ பரீட்சை நடக்கும் விசுவாச பரீட்சை அந்த பரீட்சை எப்படி இருக்குமா பொருளை அக்கினை சோதிக்கிற மாதிரி அந்த பரீட்சை இருக்குமா அதுல இந்த பொருள் அக்கினையை விட்டு வெளியிடாமல் உள்ளே நடந்து உருகி உருகி உருகி உருகி அதோட கழிவுகள் அழுக்கெல்லாம் போய் சுத்த பொ மாறி மாறன பெருமையை பாரு ஆபரணங்களாகவும் சாதனங்களாகவும் செய்து கண்காட்சிக்கு வந்து நிற்கிறது என்றால் ஒரு மனிதன் விசுவாசத்தில் வளர்ந்து வரும்போது விசுவாசத்தில் பெரியவன் ஆகும் போது சோதனைகள் வரும் இல்லையா இல்லையா சோதனை சகித்துத்தான் அவன் பெரிய ஆளாக மாறி என்று நாம் காண பேர் போது பேர் எழுதுகிறார் ஒன்று புத்தகம் முதலாம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை நாம் வாசிக்கிறோம் சோதிக்கப்படும் அழிந்து போகிற பொன் அது அணிந்து போகிறது அது ஒன்று பிரோஜனப்படாது அந்த அணிந்து போகிற பொண்ணு அக்கினால் சோதிக்கப்படுகிறது போல அதை பார்க்கலாம் அதிக விரை உங்கள் விசுவாசம் இந்த பொண்ணை விட அதை பெரிதான விசுவாசம் சோதிக்கப்படும் போது கிறிஸ்து வெளிப்படும் உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த சுபாசத்துல யார் நிலைத்திருக்கிறார்களோ அக்கினியை போன்ற சோதனை வந்து அவர்களை புடமிடும் அவர்கள் எப்படி ஆவார்கள் வழிபடும் போது கனமும் புகழ்ச்சியும் மகிமயம் அவர்களுக்கு கிடைக்குமா விட்டு அதாவது அக்கிரி பொண்ணை புடமிடுகிறது போகல நம்முடைய விசுவாசத்தையும் ஆண்டவர் புடமிடுகின்றார் இந்த புடம்பிடுதலை ஒருவரும் தள்ளிவிடாதபடி இதுதான் வழி பரகு போகிற பாதை இதுதான் அது எந்த வகையிலும் வரலாம் எந்த நிலையிலும் சோதனை அதாவது நாம் இந்த மகிமையை இழந்து போகிறதாக இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் இந்த விசுவாச யாத்திரை இது அதாவது தேவைய பிள்ளைகளுக்கு துன்ப தொல்லைகளும் பாடுகளும் பிரச்சனைகளும் உண்டு சுவாமி நம்ம தான் இருப்பார் அண்டவராகிய சீடர்களோடு சமுத்திரத்தில்த்தில் பயணம் செய்தார் பயணம் செய்யும் போது அங்கே கடும் காற்றடித்து புயல் எழும்பி கப்பல் தண்ணீர்ல முழுகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையில் இருக்கின்றது இவர்கள் போய் பார்த்தார்கள் அவர் கப்பலின் பின்னணியத்தில் தலைமை வைத்து நித்தனை செய்து கொண்டிருந்தார் என்று நாம் காணுகிறோம் அவர் ஒன்றை கண்டு கவனப்படவில்லை அவர் அங்கேதான் இருக்கிறார் ஆனால் இவர்கள் அவரை எழுப்பி விட்டு அவர் என்ன சொல்லுகிறார் பாரு அண்டவரே நாங்கள் அமிழ்ந்து போகிறது உனக்கு அப்ப அவர் அங்கேதானே இருக்க அவரை யாரென்று அவர்கள் சரியாக அறிந்து கொள்ளாதார்கள் யாத்திரையில அதாவது இந்த வானத்தி பூமி சமுத்திரத்தின் அலைகளையும் எல்லாவற்றையும் உண்டாக்கிறவர் நம்மோடு இருக்கிறார் என்கிறதை மறந்து விசுவாசத்திலே விலகிடப்பட்டார்கள் ஆண்டவர் எழுப்பினார்கள் ஆண்டவர் போய் அலற்றுகிறார் சமுத்திரத்தை மார்க் நாலாம் அதிகாரம் நாற்பது கப்பலின் பின்னணியத்தில் நித்திரையா இருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி போதகரை நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா கவலை இல்லையா மடிந்து போவது கவலை இல்லையா என்றார்கள் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலா என்றார் அப்பொழுது காற்று நின்று மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிட்டு என்றாக நெருக்கடிகள் அலை போன்ற புயல்கள் வந்து தாக்குகின்ற நேரத்துல வாழ்க்கையில அதாவது அதாவது நம்பிக்கையற்ற சூழல்களை கொண்டு வருகின்ற ஆண்டவர் இருக்கிறார் குடும்ப வாழ்க்கையில ஆண்டவர நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு இந்த பயணத்தில் எது வந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார் அவர் எழுப்பினருடனே அவர் எழும்பி உடனே கடலையும் காற்றையும் அகற்றினார் அவை அமைதியாகிவிட்டது எஸ் கேட்டார் உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்று கேட்டார் அருமையான கட்டண பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில எத்தனை தடவை வந்து சமக்கள் வந்து பேசினா போன்ல பேசும்போது சொல்லுவேன் சரியா வரும்போது சொல்லுவேன் நல்ல செய்தியா கெட்ட செய்தியா நல்ல செய்திகளை சொல்லுங்கள் என்று சொல்லு போன்ல எப்படி சொல்லுவேன் கெட்ட செய்திகள் அப்படி இப்படி வந்து வந்து உளிகார எவ்வளவுதான் சுமப்பான் எவ்வளவு பாரத்தை தான் சுமிக்க முடியும் முடியாதுல்லவா இவருடைய நான் வேலை பார்க்கிற இடத்துல பழைய இடங்களில வருகிற சூழல தீர்ப்பதற்கு இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்ற இந்த நம்பிக்கையோடு நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் தனியாக பயணம் செய்யவில்லை வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் ஒருவர் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அதற்காகத்தான் சபை கூடி வருகின்றது சபை கொடி வருது நற்கரிகளுக்கு ஏடிய சிலர் சபைகுடி வருல விட்டு வரும்போது ஒரு பற்றி சொல்லி ஒருவருக்கு ஒருவர் தேர்தல் சொல்லி ஒரு ஒருவர் பலப்படுத்துகிறது ஒருவரை ஒருவர் பலியனப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை யாரும் பேசக்கூடாது பேசக்கூடாது குடும்ப தலைவர் பார்த்துக் கொள்வார்கள் நாங்கள் சபையில் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறோம் என்றால் அதை அதை என்கரேஜ் பண்ணவும் அதை இன்னும் பெரிதுபடுத்தவும் அதை பிற இடத்துல அதாவது சுட்டி காட்டவும் நாங்கள் உங்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை இல்லையெல்லா அதற்கு அனுமதி யாருக்கும் உங்களுக்கு ஏதாவது அறிந்த காரியம் இருந்தால் எங்கிடத்தில் சொல்லுங்கள் நீங்கள் தனிப்பட்ட முறையில் யாருடைய ஆத்மாவும் அமிழ்ந்து போகத்தக்கதாக விசுவாசத்தில் விலகிடப்பட்டு போகத்தக்கதாக செயல்படாதீர்கள் என்பதை நான் இதோடு உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் சபையை செயற்படுத்த ஊழியர்களை கொடுத்தார் என்று விஷயத்தில் எழுதி இருக்கிறது முதலாக தரிசைகளையும் போதகர்களையும் எய்ப்பர்களையும் பரிசுத்தவான்கள் சீர்மிருந்து போட்டாக இப்படி ஐந்து வகையான ஊழியர்கள் எடுப்பிருக்கிறார் அந்த ஊழியர்கள் தான் அந்த வேலை செய்வார்கள் பரிசுவான்கள் சீர்மருந்து அவர்கள் அந்த மயிமைக்கு பாத்திரவான்களாக மாறுவதற்கு அவர்களை மாற்றுவதற்கு ஐந்து வகை ஊழியர்கள் உண்டு சுபாசன ஒருவருக்கு ஆலோசனை நல்ல ஆலோசனைகளை தேற்றக்கூடிய ஆலோசனைகளை உற்சாகப்படுத்தக்கூடிய திபதிகளை சொல்லலாம் அவர்களுடைய குறைபாடுகளை சொல்லவோ அவர்களை சுட்டிக்காட்டவோ குத்தி பேசவோ அப்படி யாருக்கும் அதிகாரம் இல்லை அதை செய்யக்கூடாது என்பதை உங்களுக்கு நான் சொல்லிவிடுவேன் இப்படி நான் வருவோம் இங்கே இந்த கப்பலில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற போது புயல் எழும்பினது ஏசங்களை இருந்தாலும் புயல் எலும்பத்தான் செய்யறது கப்பல் அமிழ்ந்து போகக்கூடிய அளவுக்கு ஆனால் அமிழ்ந்து போகாது அமர்ந்து அங்க தட்டி எழுப்பினார்கள் தட்டி எழுப்பும் போது அவர் எழும்பி தன்னுடைய வல்லமையை காண்பித்தார் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை ஏன் பயந்தீர்கள் என்று கேட்கின்றார் அருமையான கட்டளை பிள்ளைகளை இந்த வியாதி என்ன செய்யுபோ இதில் போவேன் என்ற எண்ணம் என்ன கேடையம் என்ன கேடயத்தை நமக்கு தந்திருக்கின்றார் என்சுவாசம் என்கிற கேடயத்தை பிடித்துக் கொண்டு நம்முடைய வாய்நாளை அறிக்கை செய்து அண்டவராய் என்னோட இருக்கிறார் இந்த காரியத்தில் நான் ஜெயம் பெறுவேன் ஹலே லூயா வெற்றி பெறுவே என்று நாம் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஹலே லூயா ரெண்டு பையன்களை ஒரு பெற்றோர்கள் ஜெவமண்ணி அழைத்துட்டு வந்தாங்க ஜெவமண்ணு ஒரு பையனுக்கு படிப்பே வரமாட்டேங்குது ஒரு பையன் நல்லா படிக்கிறான் அப்போ அந்த அம்மா சொன்னாங்க அவங்க டீச்சர் அவங்க சொன்னாங்க எவ்வளவோ கற்றுக் கொடுத்தாச்சு ஐயா அவனுக்கு மண்டையில் அவன் என்ன சொல்லுகிறான் என்றால் என்னை என்னை அண்ணனை உருவாக்கும் போது ஏன் மூளையும் சேர்த்து அவனுக்கு வைத்து விட்டார் என்னுடைய தலையில மூளை இல்லாமல் ஆக்கி விட்டார் இப்ப என்னளுக்கு வைக்க வேண்டிய மறந்து அவன் தலையில வைத்து விட்டார் அவன் இவ்வளவு படிப்பு படிக்கிறான் அவனோடு பிறந்த எனக்கு ஒன்றும் என்று சொன்னான் அப்படி அவனுக்கு சொல்லி அப்படி அல்ல ஆண்டவர் மறக்கிறவர் அல்ல அவர் தருகிற உனக்குள்ள அந்த மூளை இருக்குது நீ அதை பயன்படுத்தி நீ அதை பிரயோஜனப்படுத்த அதற்காக பிரயாசப்படு உனக்கும் அந்த கல்வி ஞானம் வரும் என்று நாம் ஜோ பண்ணேயா ஆண்டவர் மறந்து போகிறவர்கள் ஆண்டவர் உறங்குவதும் தூங்குவதும் இல்லை அவர் அசந்து முகிறவர் அல்ல கச்சிட பிள்ளைகளே இந்த நாளின் தேவசமத்தில் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு உணர்வு என்ன யாத்திரையில இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த ஜீவியத்தில் என்னோட அவர் இருக்கிறார் அவரை நம்பியிருக்கிற நான் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டேன் இந்த இடத்தில் அவர் விட்டுவிட மாட்டார் என் நம்பிக்கையோடு நீங்கள் காணப்படுங்கள் அலேலுயா கடைசி நேரத்தில் அந்த காரியம் உண்டாகும் பட்டு நினைக்கிறேன் துன்மார்க்கமாக இருக்கிற அந்த காலத்தில் இளமையில் தாயார் அவர் ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்திருந்தார் அவருக்கு திடீர்ந்து ஒரு மரண வியாதி வந்தது டாக்டர் சொல்லிவிட்டார்கள் நாளை இத்தனை மணிக்குள்ளே அவன் மறித்து விடுவான் இத்தனை மணி நேரம் தான் இருப்பான் அதுக்கு மேலே இருக்க மாட்டான் என்று டாக்டர் சொல்லிவிட்டார் இந்த அம்மாவுக்கு விசுவாசம் உண்டு நான் அவருக்கு ஊழியத்துவ ஆண்டவர் எனக்கு மறுபதில் கொடுத்திருக்கிறார் அவர் ஊழியக்காரன் ஆகி பெரிய பிரபலமான ஊழியக்காரனாக நான் பயன்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார் என்று சொல்லி விசுவாசத்தோடு காணப்பட்டாரு அவர் மகனடுத்துற போ மணி நெருங்கிக் கொண்டே இருக்கிறது இன்னும் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் கிட்ட வந்துட்டு நேரம் டாக்டர் சொன்ன டைம் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது அவரு நேரத்தில் இந்த அம்மா பேசின அவர் அவர் ஒரு நாத்திகராகிவிட்டிருந்தால் நீ என்னுடைய வாயை திறந்து இயேசுவே என்னை ரட்சியம் என்று மட்டும் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாயே நீ அதை மட்டும் சொல்லி இப்போ வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம் அவன் அப்பவும் அவன் வந்து மனசு மாறில கடைசி நேரம் வந்தது டாக்டர் சொன்ன வேலை நெருங்கி கொண்டு வந்தபோது அவருக்குள்ளே ஒரு ஃபீலிங் ஒரு உணர்வு ஏற்பட்டு இயேசுவே என்னை ரட்சியம் என்று ஒரு உரத்தை சத்தா உடனே எல்லாம் மாறிவிட்டு புது இருதயம் உண்டாகிவிட்டது சத்தம் போட்டான் சத்தம் போட்டான் டாக்டர் டாக்டர் டாக்டர் வந்து பாருங்க இன்னொரு முறை செக்அப் பண்ணுங்க என்னுடைய ஆட்டை என்னுடைய இருதயத்தை இன்னொரு முறை நீங்கள் செக்அப் பண்ணுங்க கடைசி நேரம் ஆகிவிட்ட அப்படின்னால எல்லாேரும் நர்ஸ் டாக்டர்லாம் சொன்னார்கள் டைம் அரை மணி அந்த மரண நேரத்தில் அப்படி சத்தம் போடுக்கிறான் அப்படின்னு மணியும் கடந்தது ஆஃப் அன் ஒரு மணி நேரம் பழைய மணி வந்து பார்த்தார்கள் கேட்டார்கள் என்ன போவார்கள் எனக்கு உள்ள பாருங்க புது இருதயம் வந்துட்டது எனக்கு புது பலன் உண்டாயிருக்கிறது ஏ என்னை ரட்சித்து விட்டார் வாய்நாளில் சொல்லிட்டான் என்னை ரஷித்து விட்டார் என் அம்மாவோடைய விசுவாசம் என்ன செய்து விட்டது என்று சொல்லி உடனே படப்பிடி சிக்கப்படினார்கள் புது இருதயம் கொடுக்கப்பட்டிருந்தது இல்லையிலா புது இருதயம் கொடுக்கப்பட்டிருந்தது அவன் திருப்பி அவர் அன்றே ஊழித்து ஒப்பு கொடுத்து பெரிய ஒரு பரிசுத்தவனாக பெரிய ஒரு ஊழியக்காரனாக அவர் விட்டார் என்று அவருடைய சரித்திரம் சொல்கின்றது பிள்ளைகளே விசுவாசம் பெரியவன போது இந்த உலகத்தை வருத்தார் விசுவாசத்தில் பெரியவர்கள் ஆகாதபடியினால் பாதி உலகமும் பாதி நிலையில் இருக்கிறத நாம் என்று பார்க்கின்றோம் ஆனால் அப்படி இல்லாதபடி முழுமையாக விசுவாசம் என்பது அதாவது தேவனை சார்ந்து அவருக்கு பிரியமானது செய்கின்றதும் அவருக்கு பிரியமானபடி வாழுகிறதும் அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்கிற அந்த நம்பிக்கையோடு ஜீவி மே விசுவாசம் என்று நாம் காணுகிறோம் பொண்ணை புடமிடுகிறது போல விசுவாசத்தை புடமிட்டு இதில நாம் நினைத்திருக்கும் போது நமக்கு மகிமையும் கரமும் புகழ்ச்சியையும் இருந்தபடி அவர் விசுவராக இருந்தார் ஆண்டவர் ஒரு உலக பிரகாரமாக பெரியவனாக மாற்றிவிட்டார் எழுத்துல போய் ஜனங்களை விடுதலாக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய தலைவனாக காலானுக்கு ஜனங்களை வழி ஒரு கருவியாக மாறிவிட்டார் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கத்திரப்பிள்ளைகளை நாம் விசுவாசத்துல பெரியவர்களாக ஆக வேண்டும் சரீரத்தில பெரியவர்களாகி வயதாகிறது அல்ல விசுவாசத்துல நாம் பெரியவர்களாக வேண்டும் அப்படிப்பட்டவர்களை தான் அவர் விரும்புகின்றார் கலப்படம் பொன்னை யாரும் விரும்ப கரப்படம் இருக்க விரும்ப மாட்டார் இவ்வளவு கலாப்படம் இருக்கிறது என்று அந்த தங்காசாரி சொல்லிவிடுவான் அதை யார் வாங்க மாட்டார்கள் ஆனபடினால நம்முடைய ஆண்டவராக தேவர் நமது மேல் விருப்பம் கொண்டு நம்மை அவர் பிரியமான பிள்ளைகளாய் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் என்ன இருக்க வேண்டும் விசுவாசம் இருக்க வேண்டும் எழுதும் போது அதிகாரம் வாக்கியத்தை தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது வாசகாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனத்தில் சேர்கிறோம் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் அப்படிப்பட்ட விசுவாசமுடைய வேண்டும் அவர்கள் தான் தேவனுக்கு பிரியமானவர்கள் அந்த விசுவாசவர்கள் தான் தேவன் பிரியமாக ஏற்றுக்கொள்ளுகின்றார் என்று நாம் காணுகின்றோம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அதாவது விசுவாசம் தேவன் ஒருவர் உண்டும் அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று விசுவாசிக்க வேண்டும் சொல்ல வேண்டும்ங்கள பிழைத்திருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் போகும்போது இந்த வியாதி குணமாகாது இந்த வியாதி இன்ன வியாதி என்று சொல்லி டாக்டரை அவரை தொற்று சிகிச்சை பண்ணுவதற்கு ஒதுங்கி இருந்த அதே டாக்டர் திருப்பி ஒரு டேட்டை சொல்லிவிட்டு இருந்தார் இத்தனாம் தேதி திரும்ப வரும் நான் பழையபடி ஒரு செக்அப் பண்ணுகிறேன் அதுக்கு பிறகுதான் நான் ஒன்று சொல்ல முடியும் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் வந்து அவர் எத்தனாம் தேதி போகும் முன்னாலும் அந்த ஜெவமண்ணம் வந்தார் ஜெவமண்ணம் வந்தபோது அவருக்கு நம்ம என்ன சொன்னோம் டாக்டர் சொல்லிவிட்டார் இது கடைசி இது உங்களுக்கு குணமாகாது என்று நாம் சொன்னோம் கத்தடி வார்த்தை சொன்னோம் உங்களுக்கு அங்கே போக ஒன்றும் இருக்காது கடவுள் உங்களை குணமாக்கி குணமாக்கி இருக்கிறார் ஒன்று கவலைப்பட வேண்டாம் நான் போங்கள் என்று சொல்லி அனுப்பினா அங்கே போனார்கள் அதே நாட்டில் செங்கிவிட்டு சொல்லிவிட்டார் ஒன்றும் இல்லை உமக்கு ஒன்றுமே இல்லை நோய் இல்லை போகலாம் என்று அனுப்பிவிட்டார் இன்றைக்கு நம்மளவர்கள் இருக்கிறார்கள் இன்று நமது மத்தியில் இருக்கிறார்கள் இன்று அவர்கள் தேவரை ஆராதிக்கிறார்கள் அந்த ராபுநாத கத்துரை போற்றுகிறார்கள் அருமையான கத்தரை பிள்ளைகள் விசுவாசம் தேவன் ஒருவர் உண்டு அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று இந்த விசுவாசம் உடையவர்களே தேவன் பிரியமா ஏற்றுக் கொள்ளுகின்றார் என்று நாம் காணுகிறோம் புலமிடப்பட்ட பெண் விரும்புவார்களோ கலைங்க ஆண்டவர்களை மேல அவர் பிரியமாயிருக்கிறார் தேவன் அவர்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிறார் விசுவாசம் உள்ளவர்கள் மேல் பிரியம் வைத்திருக்கிற தேவன் இன்று நம்மிடத்திலும் அதை எதிர்பார்க்கிறார்கள் நம்மிடத்திலும் அதை எதிர்பார்க்கிறார் எந்த சூழலோ குறைபாடு இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி நான் இருக்கிறவர் என்ன அறிவு நான் நம்பியிருக்கிறவர் என்ன அறிவு என்னை அவரிடத்தில் புவித்திருக்கிறேன் அவர் யார் என்று எனக்கு தெரியும் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று தன்னை யார் என்று காண்பித்தார் எழுந்தி காற்றை கடலை அகட்டினார் உடனே அமைதல் உண்டாய்த்து என்று நாம் காணுகிறோம் கத்திர பிள்ளைகளை சொல்லுகிறார் விரும்பாத தீமை செய்கிறேன் நான் அல்ல எனில் வாசம் வருகிற பாவம் என்று சொல்லுகிறார் அவர் தேவனுக்காக இதனுடைய வாழ்க்கை அர்ப்பணம் கற்றுமையல் விசுவாசம் வைத்து வேவனுடைய சத்தியத்தை அவர் கை கொண்டு அவர் என்ன சொல்லுகிறார் இப்பொழுது ஒருவனாக வார்க்கப்பட்டு என்றால் திமுகத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார் அருமையானவர்களே நம்ம சபையில நாம் இருக்கிறோம் இவ்வளவு பேர் நாம் ஏழு இருக்கிறோம் ஆனால் நம்மை பற்றி நம்முடைய ஊழியக்காரர்களும் சொல்லுவார்கள் அவங்கள வைத்துக் இல்லாத நேரத்தில் குறைபாடுகள் சுசுவாசத்தில் உத்தமர்களாயிருக்கிறவர்களை பற்றி பிறரிடத்தில் சொல்வார்கள் இல்லை இல்வியா போய் பேசுங்க அவர்களிடத்தில் சொல்லுங்க அவர்களோட பழகுங்க என்று நாம் சொல்வது உண்டு இல்லையிலா அது யார் என்று நாம் சொல்லாவிட்டாலும் நம்முடைய மனதில் அது உண்டு இல்லையிலா அதை தான் அப்போது திமுகத்தை பற்றி என்னை போல் கிரீரப்பிப்பதற்கு திமுகத்தை தவிர என்னிடத்தில் வேறு ஒருவரும் இல்லை இல்லை என்று சொன்னார் தீமோ தேர் அந்த தீமத்தை என்ன எழுதுகிறார் என்றால் சரீர விலகினத்துக்காக தண்ணீர் மாத்திரம் குடிக்காமல் நாட்டு ரசத்தையும் அவ்வளவு தியாகம் உபவாசம் இருந்து உபவாசம் இருந்து கத்திற்காக வாழ்க்கை அர்ப்பணம் செய்து அறிவு நான் இந்த யாத்திரையில இந்த விசுவாச பாதையில் செல்லும் போது எனக்கு மேன்மை இருக்கிறது கனமை இருக்கிறது மகிமை இருக்கிறது புகழ்ச்சி இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பெரிய சாரத்தை அடைவதற்காக கருத்தர் இந்த விசுவாச என்னை நடத்துகிறார் எனக்கு இந்த சூழல் ஏற்பட்டது அதற்காகத்தான் என்ன சிஸ்டர் நீங்க இவ்வளவு பக்தியாக உங்களுக்கா இது பாருங்க பிள்ளைங்க எழுபத்தி மூணாவது சங்கீதம் படிச்சுங்க சொல்லுகிறான் என்ன சொல்லுகிறான் என்றால் என்னுடைய நான் எங்கே போய் தண்ணீர் துறவு தோன்றினாலும் தண்ணீர் வருகிறது எங்கே பயிரிட்டாலும் எழுபத்தி மூணாம் சங்கீதத்தில் முடிவையும் காண்பித்தான் இவர் போகிற பாதையும் அவன் ஒரு சர்க்கலான பாதையில் செல்கிறான் எப்படி சர்க்குதோ உழந்து நொறுங்கி போவான் அவனுக்கு அப்படி நாம் ஒரு பேர மேலாண் ஒரு மகிமையான சென்று கொண்டிருக்கின்றோம் எடுக்கிறது போற அக்கினி புடம் எடுக்கிறது போற நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய விசுவாசத்தை புடமிடுதல் உண்டாகும் இந்த புடமிடுதல் நாம் நிலைத்திருப்போம் சொன்னார் கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா நம்பிக்கையா இருப்பேன் விசுவாசத்தில் தவற மாட்டேன் என்று அவர் சொன்னார் ஒரு புனித என்று நாம் காண்கின்றோம் இந்த விசுவாச பாதையில் அவர் அப்படி முன்னேறி சென்றார் அவரை பற்றி ஆண்டவர் தான் சொல்லுகிறார் அவரை பற்றி உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லா போயிட்டு விலகிறேன் ஒரு மனிதன் இவனை போல இல்லை என்று கத்தர் சொன்னார் விஸ்வசல் ஏற்பட்டது எண்ணிக்கொள்ளும்போது இவர்கள் என்ன பக்தியா இருந்து கண்டார்கள் துன்பம் நீங்க கஷ்டம் ஆறியிருக்கிறதா வாழ்க்கையில் என்ன நெருக்கடிகள் என்று சொல்லலாம் சொல்லுங்கள் நான் விசுவாசித்திருக்கிறவர் என்ன என்று அறிவு இந்த புடமிடுதல நான் நினைத்திருக்கும் போது அதாவது பொன்னானது இந்த நிரப்பில புலமே சுத்திகரிக்கப்படுகிறது போல என்னுடைய வாழ்க்கையில் விசுவாசம் புலமடப்படுகிறதாக இருக்கிறது இதெல்லாம் நிலைத்திருந்து எனக்கு மகிழ்ச்சி புகழ்ச்சி கனமும் எனக்கு உண்டாகப் போகிறது என்னுடைய எண்ணி நான் முன்னேறுவோம் ஒன்று திமுகத்த முதலாம் அதிகாரம் இரண்டாவது வாக்கியத்தை வாசிக்கும் போது அப்பசித்த போது திமுகத்தை குறித்து விசுவாசத்தில் உத்தம குமாரிய விசுவாசத்தில் உத்தம குமாரன் ஆகிய திமுகவுக்கு எழுதுகிற எழுதுகிறதாவது என்று எழுதுகிறார் தலைப்பு எப்படி படுகிறார் விசுவாசத்தில் உத்தம குமாரன் லேயா உத்தமம் என்பது உண்மையான ஒரு விசுவாசம் போலி விசுவாசம் அல்ல ஆனால் தேவன் எல்லாத்தையும் நல்லா செய்யும் போது அவர்கள் விசுவாசமும் அந்த விசுவாசத்தை பற்றி அனைவருக்கு சொல்லுகிறதும் உடனே சாட்சி வயதில் நீ சொல்லுகிறதும் ஒரு கஷ்டங்கள் நெருக்கடியில் வரும்போது அந்த உத்தமத்தில் தவறி போகிறவர்கள் பேர் உண்டு நாம் காணுகிறோம் பிறருக்கு ஆலோசனை சொல்லியிருப்பார் தங்களுடைய வாழ்க்கையில அந்த விசுவாச புலமிடுதல் வரும்போது அதில் உத்தமத்தில் தவறி விடுகிறார்கள் நாம் காணுகிறோம் உத்தமம் என்பது உத்தமர்கள் என்பது நம்பிக்கைக்குரியவர்கள் அவர்கள் துறவுகள் செய்யாதவர்கள் துறவுகள் அவர்கள் எந்த நிலையிலேயே தாங்கள் அறிந்திருக்கிற தெய்வத்தை நம்பிக்கொண்டு பூர்ணமாக அவர்கள் பற்றிக் கொள்கிறவர்கள் அவர்கள் உத்தம உத்தம விசுவாச அவர்களை பற்றி திமுக எழுதுகின்றார் திமுக அப்போ சொல் பவர் எழுதுகின்றார் உத்தம குமாரனாகிய திமுகவே என்று தொடங்குகின்றார் தேவையற்ற பிள்ளைகளே நம்முடைய சபையிலையும் அப்படி சொல்லக்கூடிய அழைக்கப்படுகிறவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறீர்கள் அந்த நிலைக்கு வளர வேண்டும் என்னும் வளர வேண்டும் சின்ன சின்ன காரியங்களிலே சோர்ந்து போகிறதும் சின்ன சின்ன காரியங்களை பின்னிட்டு பார்க்கிறதோ சிறு சிறு காரியங்களில் வாயில பதறி பேசுகிறதும் அது உத்தமமான நான் தெரிந்து கொள்ள வேண்டும் கணவன் நன்றாக இருக்கிறது உழைக்கிற வரைக்கும் அவருக்கு மரியாதை அவருக்கு அவருடைய உழைப்பு குறைந்தவள விசுவாசம் என் நிலையில எந்த சூழ்நிலையிலும் எனக்கு கொடுக்கப்பட்ட கணவன் ஆண்டவர் கொடுத்தவர் எனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி என்ற அந்த நிலைகள் அந்த பாசத்தில் பற்றுதலில் அது இலக்கத்தில் குறையாமல் இருக்கிறவர்கள் அவர்கள் உத்தமர்கள் பெற்றோர்கள் பெற்றோர்கள் என் நமக்கு நோய்பட்ட எத்தனை நாள் பத்தி இருந்திருப்பாங்க என்கிறதெல்லாம் யாருக்கு வரும் இந்த உத்தம விசுவாசம் உள்ளவர்களுக்கு பெற்றோர்கள் மேல் உத்தம விசுவாசம் கணவன் மேல் மனைவி மேல் இப்படிப்பட்ட விசுவாசமுடையவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதில் இவர்களுடைய அன்பு குறைந்து போகாது நிலைத்திருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் அவர்கள் அதை விட்டு விலக மாட்டார்கள் எவ்வளவு நோய்வாய்ப்பட்டாலும் சரி என்னுடைய கணவன் என்னுடைய தகப்பனார் எனக்காக இப்படி பாடுபட்டு என்னை ஆளாக்கினவர்கள் என்கிற விசுவாசம் அவர்களை விட்டு போகவே செய்யாது இல்லையிலா கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று பக்தன் சொன்னார் அல்லவா அவ்வளவு பெரிய நெருக்கடிகள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அவருடைய நம்பிக்கை அதுவாக இருந்தது ஆனால நாமும் உத்தமத்தில் தவறி போகாதபடி உத்தமத்தில் நான் உறுதியாக நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவராகி தேவன் நமக்கும் அணுக்கணம் செய்வாராக தேவனுக்கு மய்மண்டாவதாக ஆன அப்படினால மோச விசுவாசத்தில் பெரியவரானார் பெரியவராகி ஆண்டவர் அவர் அவர் புசுவாசத்தில் எத்தனையோ பரீட்சைகள் வாழ்க்கையில் ஏற்பட்டது அவ்வளவு பெரிய மனிதர் ஆடுமைக்கு தொழிலை செய்தார் என்று காணுகிறோம் நாற்பது வருஷம் ஆடு மேய்த்திருக்கிறார் சிரமப்பட்டிருப்பார் பாருங்க தொழிலே கஷ்டமான தொழில் தான் அந்த தொழில அதிலும் அவர் புலம் செய்தார் அங்கே அந்த வனாந்திரத்திலே கருத்து அவருக்கு தரிசனமானார் தரிசனமாகி அவர் அழைத்தார் அழைத்து எளிமையிலே ஆடுமய்க்க வேண்டாம் இப்படி என்னுடைய ஜனங்களை வழி அடிக்கடி உயங்க பெரிய தாங்கிக் கொள்வார்கள் அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு இந்த விசுவாசத்தில் இருக்கிற மகிமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஹலே லூயா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக மூன்றாவதாக ரெண்டு புஸ்தகம் முதலாதிகாரம் விசுவாசத்தை நினைவு கூறுகிறது முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதத்து வரும் தேவனை நான் அந்த விசுவாசம் முந்தி பாட்டியாகிய முதலாவது அது உரக்குழு நிலைத்திருக்கிறது மகிமை உண்டாவதாக விசுவாசம் விசுவாசம் பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம் மகளாகிய தாயாருக்கு திமுக விசுவாசத்தை குறித்து என்னுடைய முன்னோர்கள் ஆராதிக்கிற தேவனை நான் சொத்து இருக்கிறேன் விதமான மாயம் இல்லாத இருக்கிறது என்று அவர் சொன்னார் அருமையான கச்சிட பிள்ளைகளை நான் ஏதாவது பிள்ளைகளுடைய விசேஷமான கூட்டங்கள் அதை பேசுவேன் திமுகத்தினுடைய பாட்டிகள் ஒரு விசுவாசம் இருந்தது மகளுக்கு அது திமுக மகசை விசுவாசம் எப்படி பெரியவரான பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற போதனை பிள்ளைகள் மேல் வைக்கிற கவனம் அவர்களுக்கு பற்றி கடவுளை பற்றி சொல்லிக் கொடுக்கிற காரியம் இது பிஞ்சு உள்ளங்களிலே சொன்ன வயதிலே பதிந்து விடுகிறபடியால் அவர்கள் வளர்ந்து வரும்போது அந்த ஸ்டேஜிக்கு வந்து விடுகிறார்கள் மூன்றாவது தலைமுறையாக உனக்குள்ளே அந்த விசுவாசம் வந்துவிட்டது என்று சொல்கிறார் அருமையான கச்சிட பிள்ளைகள நம்முடைய பக்தியை நம்முடைய ஒழுக்கத்தை நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த பற்றுதல் விசுவாசத்தை நம்முடைய பிள்ளைகளும் காண முடியாக நாம் செய்ய வேண்டும் என்பதால் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒரு அம்மா சொல்வார்கள் அப்பா தாத்தா காலத்தில் ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு இறக்க ஆனவுடனே கோயில் குழந்தைங்க வேகமாக நடக்கக்கூடாது வேகங்கமாக ஓடக்கூடாது உடனே பிடித்து வைத்து ஒரு நசுக்கு நசுக்கு விட்டுருவாங்க வேலை அந்த மாதிரி அப்படியே படித்து படித்து இப்பவும் எங்களுக்கு ஆலயம் என்னால் அப்படி பயமாக இருக்கு தேவையான எழுந்தர்கள் இருக்கின்றாரு அது பிள்ளைகள் அங்கோடு தியானம் கலைந்து போயிவிடுமே இவர்களுடைய தாத்தா என்னுடைய தாப்பனார் அவர்கள் செய்த கிரிய இப்ப எங்களுக்குள்ளேயும் இருக்கிறது ஆலயத்தில் வந்தால் கண்ணை மூடினால் அவரைத்தான் பார்க்கின்றோம் அவரைத்தான் தியானிக்கின்றோம் என்ன என்ன பிரகாரம் நடந்தது என்று நம்மிடது ஒப்புவிக்கிறார்கள் இல்லையா இல்லையா ஆலயத்தில் வந்த உடனே இன்னென்ன ஆலயத்துடன் நடந்தது திருவனந்த நகரத்தில் இப்படி ஆயிற்று பிதாவாகி தேவன் ஆராதனை தலைமை தாங்குகிறார் என்னெல்லாம் சொல்ல ஒரு காரணம் என்ன அந்த அந்த மாயமற்ற பக்தி இல்லையா இல்லையா போலி பக்தி அல்ல பெற்றோர்களுக்காக கணவனுக்காக அதற்காக இப்படி வர வேண்டி என்று சொல்லி எண்ணி கோயிலுக்கு வருகிறது அந்த பக்தி அல்ல மாயம் பக்தி இறைவன் மேல் வைத்திருக்கிற மாயம் பெற்ற உண்மையான பக்தி உண்மையான விசுவாசம் தேவருடைய பிள்ளைகளுடைய வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் அருமையான கச்சோட பிள்ளைகளையும் நம்முடைய பிள்ளைகளையும் அந்த நிலைக்கு நாம் நடத்துவோம் பாட்டி அவர் தாயார் இப்படி இந்த மாதிரியே இந்த பிள்ளை இருக்கிறது என்று வேறு வகையாக சொல்லாமல் இந்த தாயாரு போன்ற விசுவாசம் பிள்ளைகள் வந்திருக்கிறது என்கிற மேன்மை விட வேற ஒன்றில் குணசாத பற்றி நீதிமொழிகள் பத்தி ஒரு அதிகாரம் முழுவதும் நீதிமொழிகள் எல்லாரும் படிக்கிற புக்குயா ஆனா கிறிஸ்துக்காக வளர்த்து விடுவது ஒரு பெரிய சாட்சி அது நமக்கு பெரிய மகிமையை கணத்து கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கை என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் அன்பு என்பது அதுதான் பாசம் என்பது அதுதான் இல்லை மக்களே கொஞ்ச நாள் அப்படி இருந்துக்க பின்னால நீ மாறிக்கா அது மாறாது சின்ன வயதிலே பிள்ளைகளை நல்லொழுக்கத்தோடு வளர்க்க வேண்டும் எழுவையா எழுவையா கொஞ்சம் பாட்டிக்குள் இருந்தது அந்த விசுவாசம் தாய்க்குள் வந்தது என்று அவர் சொல்லுகிறார் அருமையான கற்று பிள்ளைகளே நம்மளுக்கு மாயம் இல்லாத விசுவாசம் நம்ம காணப்பட வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லிக் கொள்கிறேன் அடிக்கடி சொிறேன்ி பையாசத்தாய் தாப்போல் தருகிறது அந்த பிள்ளைகளை நல்லொழுக்கத்தில் வளர்த்தார்கள் அனுப்பும் போது சொல்லி அனுப்புவார்கள் ஏழு ஒன்று போல் போகணும் ஒன்று போல் போயிருந்தோம் ஒன்று போல் வரணும் அங்க போய் அந்த வழியில மாங்காய் பொறிச்சான் புடியு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வருகிறதோ என்று ஊசியா எழுது பேர் ஒருவன் ஒருவன் கையை போட்டுக்கிட்டு ட்ரெயின் போற மாதிரி போவான் முன்னாள் இருக்கிற இன்ஜின் மாதிரி சத்தம் போடுவான் பின்னால் இருக்கிறோல்லாம் ஓடும் பின்னால் ஸ்கூல் முடிந்து உடனே வீட்டுக்கு வருவார்கள் வீட்டுக்கு வரும்போது தாயார் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அந்த நேரத்தில் ஜெபத்தில் நினைப்பார்கள் அப்போ சூரத்தில் வரும்போதே அவர் ஒன்று சொல்லுவாங்க டே அம்மா ஜெபம் பண்ணுறாங்க சுத்தம் பண்ணாங்களா போய் சுற்றி உட்காந்து அவ்வளோ முழங்கால நிற்பான் ஜெபம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க அதே மாதிரி சூலக் சார் வளர்ந்து வளர்ந்து ரெண்டு பெரிய பசுத்துவான்கள் வளர்ந்துட்டாங்க அது ரெண்டு பேரும் ரெண்டு தேசத்தை அசைக்கின்றவர்களாக மாறிவிட்டார்கள் என்று John சரத்திரம் சொல்லது போயிருக்கும் போது அவர்கள் வேதாவதெல்லாம் இருக்கிறது அதெல்லாம் திறந்து பார்த்து பேரப்புல ரெண்டு பேரும் அங்கே கொண்டு போய் அங்கே அந்த பீடத்தை விட்டு அவர்களை ஜெபம் பண்ணி அந்த பெரிய ரெண்டு பேரையும் அந்த ரெண்டு பேரை போல ஆக்க வேண்டும் என்று யோ மனிதே அது மற்றபடி அவர்கள் இப்பொழுது பெரியவர்களாகி நல்ல நிலையில் இருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் அதை மட்டும் நான் எதிர்பார்க்கவில்லை அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அதே பர்சுத்தவான்களைப் போல அதேபோல் நம்முடைய பிள்ளைகளும் இந்த ஜான்வர் சிலை சால சூசிலை போல பெரிய பர்சுத்தவான்கள் ஆவதற்கு நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் இல்லை இல்லையா பிள்ளைகள் வரும்போது நான் படுத்து வரங்குறவர்களாகவும் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு வரும்போது நான் டிவி பார்த்து கொண்டிருக்கிறவர்களாகவும் ஏதோ கத புஸ்தகங்களை படிக்கிறவர்களாக இருந்தால் பிள்ளைகள் அதையேத்தான் செய்வார்கள் இல்லையா இல்லையா இவ்வளோ செல்லண்கள் ஒன்று வந்திருக்கிறது அல்லவா கை கைஃபோன் இந்த போனிலேயே பிள்ளைகள்லாம் கட்டுப்போகிறார்கள் ஆனால் அப்படின்னால அதாவது போன் வசதி தேவை நம்முடைய வீட்டில் டிவி தேவை அதை அறிய வேண்டிய அறிந்து கொள்வதற்கு அவசியம் மற்றபடி இல்லாத ஒரு செய்யக்கூடாது பிள்ளைகளுக்கு அதாவது தேவையில்லாத நேரத்தில் பிள்ளைகளுக்கு டிவி வாங்கி இது செல்போன் வாங்கி கொடுக்கிறது அவர்களதை வைத்து நோண்டி நோண்டி நோண்டி நோண்டி நோண்டி உள்ள இருக்கிற எல்லாவற்றையும் பார்க்கிறது இதனால் பிள்ளைகள் கெட்டுப்போகிறார் பக்தி தேவன் மேலழைக்கிற விசுவாசத்திற்கு இடையூறாக வேறு எதுவும் செய்யாதபடி பிள்ளைகளை நல்லொழுக்கத்தோடு வளர்க்க வேண்டும் என்று ஆண்டு ஒரு சொல்லுகின்றார் இங்கே மாயமற்ற விசுவாசத்தை முன்னோர்களின் தேவன இக்கத்தில் வழிபடுகிறேன் இவனுடைய மாயமற்ற விசுவாசி அந்த தேவனே அவர்கள் வழிபட்ட தேவனு சொத்து இப்படி உன்னுடைய குடும்பத்தில் வழி வழியாக இந்த விசுவாசம் வருகிறதற்காக தேவனை சோத்துறீங்க என்று அப்பசாய்பவன் சொல்லுகிறார் லேருயா அருமையான கத்தடி பிள்ளைகளே மாயமில்லாத ஒரு விசுவாசம் மாயமற்ற ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார் லேருயா இந்த மாயமற்ற விசுவாசம் சோதனையின் மூலம் வரும் என்று சொல்லியிருக்கிறது யோபு சொல்லுகிறார் பாருங்க யோபு இருபத்தி மூன்று அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தை நான் நான் நான் வா இது தேவையா இப்படிப்பட்டவர் பக்தி அவசியமா பத்து பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் சொத்து போச்சு தேவ பக்தான் கிடைச்ச லாபம் எல்லாம் அழிஞ்சு போச்சு ஆகிவிட்டது பாருங்க அவர் கேட்கிறவர்களுக்கு என்ன சொல்லுகிறார் கேட்கிறவர்களுக்கு என்ன சொல்லுகிறார் அவர் சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன் அவர்களை சோதிக்கிறார் இப்படி நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள் உண்டாகின்றது அருமையான கற்று பிள்ளைகளை விசுவாச பரீட்சை பல வகையில் ஏற்படும் இதுல தோய்ந்து போகாதீர்கள் அவரை பற்றி கொள்ளுங்கள் சுவாசிக்கிறால் எல்லாம் கூடும் என்று திருவாக்க சொல்கிற அப்படினாலே ஆண்டு நான் சோத்திருக்கிறேன் ஹலே லோய்யா ஹலே லோய்யா ஹலே லோயா ஹலே லுயா வேறு அப்படினால காண்கள் உங்களுக்கு சபைக்கு சுவாசத்தில் நிலைத்திருங்கள் இதுதான் அப்போஸ்லர்கள் சொல்லுகின்றார்கள் அப்போ இருபத்தி ரெண்டு நாம் ஒரு வாசிக்கலாம் விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்களின் வழியாக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ராட்சியம் வேண்டும் என்று யாருக்கு ஆசை இருக்கின்றதோட ராட்சியத்தை பிரவேசிக்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்ய அநேக உபத்திரங்கள் வழியாகத்தான் அங்கே பிரவேசிக்க மற்ற ம விசுவாசத்துல சிரம இருக்கும்டியாக அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள் என்று நான் வாசிக்கிறேன் என்று விசுவாசத்திலே விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இதுல நீங்கள் தொடர்ந்து போகக்கூடாது உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும் இல்லையா இதான் போக வழிபி புத்தகம் உண்டு கிடைக்கும் அடைந்து போயிவிடுவான் ஆனால் இந்த விசுவாசத்தில் சிரமமாக இருக்கிறவன் இதிலே மறித்தாலும் பரலகத்துக்கு நான் போய் சேருவேன் என்ற எண்ணத்தோடு அவன் மோட்ச பிரியாணி கடந்து போய் விடுகிறான் சிங்கம் விரும்புகிறது ஆனால் அந்த லெவலில் வரைக்கும் தான் கட்டி எழுத்து கட்டி வச்சிருக்குது அந்த பாதையில் போகிறதற்கு அந்த பாதையில் போவதற்கு சரியான பாதுகாப்பத்தில் வைத்திருக்கிறான் அவன் அதை தாண்டி அங்கே சென்று விடுகின்றான் அங்கேயே போய் அவனை வரையவும் கட்டி பிடித்து மொத்தம் செய்யவும் அவனுக்கு ஒதுமதி பெரிய ஆரவாரங்கள் நடக்கிறது அந்த வழிபடு நெருங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு முன்னாலே விசுவாச துரோகம் நேரிடும் அதற்கு பிறகு கேட்டிருவனாகிய பாவ மனுஷன் வெளிப்படுவான் இந்த பாவ மனுஷன் வெளிப்படுகிற காலத்துல தேவர பிள்ளைகள் அந்த முத்திரை தரிக்காமல் கைவிடப்பட்டவர்கள் நிலைத்திருக்கின்றவர்கள் தேவணத்தை அந்த ஸ்திரீக்கு உதவியாக பூமியே ரெண்டாக பிளந்து வெள்ளம்போல் சொத்து நதி போன்ற தண்ணீரை விடுவான் தண்ணீர் ரெண்டால் உலகம் திரட்டி விடுவான் பாதையில் இருக்கிறவர்கள் பின்னடை செய்வதற்காக இருக்கின்றார் கருத்தர் நம்முடன் இருக்கின்றார் விசுவாசத்திருக்கிறார் அறிவே அவரிடத்தில் ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும் கைவிடுகிறதே அவன் அல்ல அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார் என்று நமக்கு ஒரு கருவியை விசுவாசிக்கிறது வரைக்கும் சத்ரு அவர்களை அசைக்க முடியாது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றேன் ஹெலே லுயா அசைக்க முடியாது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றேன் தேவிட பிள்ளைகள் திடமாயிருப்பீர்களாக திடமாயிருப்பீர்களாக ஹலே லுயா திடமாயிருந்து இந்த விசுவாசத்துல நிலைத்திருந்து தேவன் வைத்திருக்கிற அந்த நித்திய கன மகிமையை பெற்றுக் கொள்வதற்கு நாம் ஆயத்தப்படுவோம் இருப்பது கூடாத காரியம் தேவனுக்கு பிரியமா இருக்கிற ஒருவர் உண்டென்றும் பலனளிக்க வல்லவர் என்றும் அவர்கள் நம்பி கத்தனை பற்றி வேண்டும் இல்லையா கேட்கிறவர்களுக்கு விலகினமான வார்த்தை அல்ல விசுவாச வார்த்தை கொண்டு போட்டாலும் மேல் நம்பிக்கை இருப்பேன் என்று நாம் சொல்வோம் மனதை தளர்ந்து போக செய்வதற்காக இவ்வளவு நாடுகள் கடவுளை தேடி என்னத்தை கண்டீங்க எண்ணத்தை பெற்றீங்க என்ன இருக்குது அதான் ஒருவர் சொன்ன நீ இந்த சபைக்கு போன பிறகு நான் இப்படி இருக்கிற அவன் கூட பிறந்தவங்க எல்லாம் பாரு அவங்க என்ன மேன்மையாக இருக்காங்க என்னென்ன வசதியாக இருக்கிறாங்க உன்னை விட படிப்பிலும் குறைந்தவங்க அறிவியலும் குறைந்தவங்க என்ன கிடைத்தது அவர் என்னை கைவிடுகிறதே அல்ல எது நடந்தாலும் சரி ஒன்று போட்டாலும் சரி அவர் மேல் பட்டுதலாயிருப்பேன் அவர் வெளிப்படும் போது வெளிப்படும் போது எனக்கு கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாகும் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை நான் என்ற நம்பிக்கையை நான் கொண்டு துடமாக கேட்கிற பதில் சொல்வது நாமளும் ஆராய்வா ஆமா நம்முடைய வாழ்க்கையில் இந்த தொழில நஷ்டம் இப்படி இப்படி உடம்புக்கு சரியில்லை இப்படி வாழ்க்கையிலேயே ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்ன அது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் தேவன்மை ஆசீர்வதிக்கத்தான் அழைத்திருக்கிறார் அந்த நிலையிலேயே நான் சுவாசமாக இருந்து அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறப்படினார் ஆண்டவரை நான் சோதரிகிறேன் நமக்கு தேவன் ஒரு கருவி தந்திருக்கிறார் விசுவாசம் என்ன கேரளம் ஹெலே எழுவையா மறுபடியும் அதே விசாரணை வாசிக்கலாம் எவேசர் ஆறு வதியனார் அக்ரங்களெல்லாம் அவித்து போடத்தக்கதாய்ங்களை பிடித்துக் கொண்டவர்களாயும் நெல்லுங்கள் பிடித்துக் கொண்டவர்களாய் நெல்லுங்கள் ஓடாதீர்கள் பிடித்துக்கொண்டு நெல்லுங்கள் உட்கார்ந்து விடாதீர்கள் அசந்து விடாதீர்கள் என்று இறைவாக்கு சொல்லுகிறது இல்லையா இல்லையா விசுவாசனை கிடைத்த பிடித்துக் கொண்ட ஒரு நாள் நில்லுங்கள் எங்கே இருந்தவன் நம்பய்தாலும் சரி இதை கிடைத்துக் கொண்டு தடுத்து உங்களை பாதுகாத்துக் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கட்ட சொல்லுகிறான் ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அல்லவா உங்களோடு யாத்திரை செய்கிறேன் ஏன் கலங்கிறீர்கள் வாழ்க்கையில் வேலை இல்லை ஜோலி இல்லை என்று எண்ணுகிறீர்களா கருத்தர் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கருத்து சொல்லுகிறார் எல்லாத்தையும் நன்மை செய்ய வேண்டவன் கூட இருக்கிற அப்படின்னா நான் வருகிறேன் விசுவாச பாதையில் வருகிற சோதனைகளை வெல்வதற்கு கேட்க நம்முடைய கையில் இருக்கிறது விசுவாசத்தலை குறைந்து போகாதபடி உறுதியாகி பற்றி கொள்வோம் கருத்து நம்மை ஆசிர்விப்பார் அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு உங்கள் மத்தியில் இருக்கிற நானும் அதை சொல்லிக் கொள்ளுகின்றேன் எங்களுக்கு காலையில் நான் காலை ஆராதனைக்கு வள்ளியூரில் இருக்கிற நாட்களில் மகிழ்ச்சி வரும் சிறுவருந்துக்கு ஜாமான் வகைங்களுக்கு காசு கிடையாது ஒரு நாளைக்கு பத்து காசு கிடைக்கிறது கஷ்டம் ஆனால் ஒவ்வொரு வாரமும் ஒரு அம்மா அந்த நூலுக்கு நூல் சுற்றுவாங்க அவங்க மகிழ்ச்சி வரத்தில் ரெண்டு அணா கொடுப்பாங்க அந்த ரெண்டு அடாவில் திராட்சை பழம் சீனி வாங்க வேண்டிய பொருள் மாவு எல்லாம் வாங்கிக்கணும் இப்படியே நடந்தது ஒரு வாரம் சனிக்கிழமை ராத்திரி அதை கொடுப்பாங்க அப்போது சனிக்கிழமை போயிருந்தோம் அந்த சனிக்கிழமை ஒரு வாரம் சனிக்கிழமை அவரு அந்த முந்தாணி துணியில் முடிஞ்சு போட்டுருப்பாங்க அந்த காசை அப்போ நாங்கள் ஆராதனை முடிந்து ஜெவம் பண்ணி விட்டு அந்த முந்தாணி முடிச்சு அவிப்பாங்க அவிப்பாங்க கட்டிக்கிடுவாங்க ஆனால் தலைவர் இல்லை அப்படி ஆயிட்டு அப்புறம் நாங்கள் வந்தோம் காலையில் திருவண்ணு நடத்த போனோம் ஆறாவதுக்கு ஜாம்கள் வாங்கணும் தேவம் பண்ணினோம் கருத்தரை பார்த்துக்கொள்வார் இல்லையா அவருடைய ஆராதனை நடத்த திருப்பந்தி நடத்த அவர் பார்த்து கொள்வார் என்ன இருந்தார் காலையில் மணி ஜெபம் முடித்து நான் இந்த கதவுக்கு தாழ்ப்பாழம் கிடையாது ஒரு சூழ் வைத்து அழைச்சி வைக்கிறோம் தள்ளிட்டு இப்படி திறக்கிறேன் பூரா உள்ள காசாக கிடக்குது யாரோ வந்திருக்கிறாங்க இப்படி நீக்கிட்டு உள்ள எரிஞ்சி ஒவ்வொரு காசாக இருந்திருக்கேன் கிடையாது அப்போ எனக்கு இந்த சில வேளையில் இந்த காசு எல்லாம் பிறக்கிற மாதிரி அழுதுற மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி எனக்கு தோணுது அப்படி நான் ஒன்று ஒன்று ஒன்னுன்னா பிறக்க வேண்டும் கரெக்டாக நமக்கு அந்த வாரத்தில் எவ்வளவு கிடைக்குமோ எவ்வளவு தேவையோ அத்தனை காசு அதில் அவர்களை கொண்டு காலையில் வாங்க வேண்டிய யாரு வாங்கி திருவந்த ஆராதனை நடத்தி விட்டு வந்தோம் இப்படி நாங்கள் சொல்ல போனால் ஏகப்பட்ட காரியங்கள் சொல்ல இயலும் இல்லையிலா சுவாசிக்கிறவர்களால் எல்லாம் எல்லாம் கூடும் மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய சபை மூன்று பார் இருநூற்றி தெற்கு சேனல் கரை நகர் அனந்தன் நகர் ஆசாரி பள்ளம் போஸ்ட் நாகர்கோவில் ஒன்பது இரண்டு பூஜ்யம் ஒன்று கன்னியாகுமரி மாவட்டம் எங்களது தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஐந்து ரெண்டு இரண்டு இரண்டு இரண்டு ஐந்து மூன்று ஆறு உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பராக ஆம்